வணக்கம் ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மகாத்மா காந்தி அவர்கள் ஆதார கல்வியின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இரண்டு மனிதனுள் ஒளிந்திருக்கும் முழுமையை வெளிப்படுத்துவதே கல்வியின் நோக்கம் என கூறியவர் அம்பேத்கர் மூன்று கற்றல் இலக்குகளை திட்டவட்டமாக கூறியவர் நான்கு பல்நோக்கு பள்ளிகளில் பலவிதமான தொழில்கள் பற்றி கற்பிக்கப்படுகின்றன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 இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று தமிழ்நாட்டில் மேல்நிலைப் பள்ளி கல்வி முறை துவங்கப்பட்ட ஆண்டு எது இரண்டு மாணவர்கள் அடைந்துள்ள அறிவை சோதிக்க தேர்வுகள் தேவையில்லை என கூறியவர் யார் மூன்று தாய்மொழியே பயிற்று மொழியாக இருத்தல் வேண்டும் என கூறியவர் யார் நான்கு டிஸ்கவரி ஆப் த சைல்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஐந்து கவன வீச்சை கண்டறிய பயன்படும் கருவி எது மீண்டும் சந்திப்போம் நன்றி